அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியல் தேசிய மாணவல் நற்றினை நேர்கள் அனைவருக்கும் இந்திய நாட்டின் எழுபத்தி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பன்முகத் தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டு பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்றன சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன இவையே நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்த சொற்றுடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டுள்ளோம் நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கின்றன நன்றி